بسم الله الرحمن الرحيم சில்லா ரஹ்மான் மஹி இது அநூதியில் சதா சிமியோ ஜுமா அவ் இலாசிக்கிறே இல்ல இவகர் பை சத அல்லாம அல்லாஹ் நல்லடியா இருக்கிறேன் அன்பு சகோதரர்களை பெரியாக்கிறேன் சிறப்பான இந்த ஜுமாவுடைய நாளில் அல்லாஹுடைய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா இன்றைய ஜும்மாவை ஒரு அமைதியான நாளாக ஒரு சந்தோஷமான நாளாக அல்லாவுடைய அருளையும் பாட்டியத்தையும் கயிர் பறக்கத்தையும் இந்த நாட்டுக்கு பெற்றுத்தரும் ஒரு நாளாக ஆர்ப்பிப்பானார் கனிமான்வர்களே ஜும்மாவுடைய தொலுகை அல்லாவினால் விதியாக்கப்பட்டது ஜுமாவுடைய தொலுகையை துண வேண்டாம் என்று யாராலும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு தங்கடம் வரும் பொழுது அந்த தங்கடம் அதை ஒரு சட்ட ரீதியான ஒரு நிலைமை எடுக்கும் பொழுது அந்த சட்டத்தில் அதிகாரம் பெற்றவர்கள் அவர்களுக்கு அதை முடியும் செய்யக்கூடாது என்ற நிலைப்பாட்டை தாராளமாக எடுக்க முடியும் எங்களுடைய நாட்டுடைய வரலாற்றில் முஸ்லிம்களுக்கு மிகவும் ஒரு கவலையான நாட்களாகத்தான் இந்த நாட்கள் அமைந்திருக்கிறது எல்லோரும் அறிவீர்கள் இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு பயங்கர சோதனையை முன்னோக்கிக் கொண்டிருக்கிறோம் பல வகையான அச்சுறுத்தல்களும் பயமும் மக்களுடைய உள்ளத்தில் பீதியும் நிரம்பிருக்கிறதை நாம் காண்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் வென்ஸ்டே முந்தே நாள் ஜிம்மித்துள்ளலமா கொழும்புடைய அனைத்து அமைப்புகளையும் அழைத்து நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு அதே நேரத்தில் மஸ்ஜித் சம்மேளனங்களை அழைத்து ள்ள பன்னெண்டு மசித் சம்மேளனங்களை மலைத்து ஒரு கூட்டான ஜெம்மித்துள்ளமாவுடைய சத்வா குழுவும் அமர்ந்து ஒரு கூட்டான மசூரா செய்யப்பட்டு ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது அந்த தீர்மானம் என்ன ஜுமாவுடைய தொழுகையை யாருக்கு தொழுவதற்கு அச்ச இருக்குமோ அவர்கள் வீட்டிலோ தொழில் ஸ்தாபனத்திலோ அவர்கள் விவகர் தொழுது கொள்ளட்டும் மஸ்ஜித் நிர்வாகிகள் இந்த நாட்டில் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு மஸ்ஜிதுகள் அந்த மஸ்ஜிதுகளுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசமான ஒரு நிலைப்பாடுதான் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்கிறது சிலவேளை அந்நியர்கள் நன்மாற்று மருத்துவர்கள் சூழ்ந்து வாழக்கூடிய பகுதிகளில் அங்கு ஜும்மா நடத்துவது பொருத்தமில்லாமல் இருக்கலாம் அல்லது அச்சமாக இருக்கலாம் முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளில் ஜும்மா நடத்துவதற்கு எந்த அச்சம் இல்லாமல் இருக்கலாம் இப்படி நாட்டில் பல நிலைமைகள் இருக்கிற காரணத்தினால மிக தெளிவான ஒரு வழிகாட்டலை ஜிமேத்துள்ளமா முன்வைத்திருக்கிறோம் அதுதான் நுகருடைய தொழுகையை தொழுங்க யாருக்கு அச்சம் இல்லாம மச்சிதில் கூடலுமோ அவர்கள் மச்சிதில் கூடுங்க மச்சிதில் கூடும் பொழுது அவர்கள் சுருக்கமாக ஜும்மா களை முடிச்சுக்கோங்க மஸ்ஜிதில் வரக்கூடியவர்களும் ரெண்டு ஊலாக பிரிந்து பாதுகாப்புக்குள்ளவர்கள் பாதுகாப்புக்கு இருங்க லுகர் தொல்லக்கூடியவர்கள் லுகர் தொழுங்க ஜும்மா தொல்லக்கூடியவர்கள் ஜும்மா தொழுங்க என்ற ஒரு வழிகாட்டல் யாருக்கு மஸ்ஜிதுக்கு வர இஷ்டம் இல்லையோ அவர்கள் மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம் என்ற ஒரு வழிகாட்டலை ஜம்மித்லமா தெளிவாக கொடுத்திருக்கிறோம் நேற்றைய தினம் எங்களுடைய போஸ்ட் மினிஸ்டர் அவர்களுக்கு முஸ்லீம் கல்ச்சரல் ரிலிஜஸ் ார்ட்மெண்ட் மினிஸ்டர் அவர்களுக்கு டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு கோல் வந்திருக்கிறது அந்த கோலினோடாக இந்த ஜும்மாவுடைய விஷயங்களை அவர்களோட பரிமாறி இதுக்கு ஒரு வழிகாட்டல் கொடுத்தா நல்ல இருக்கும் என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் இவரோ ஒரு சேதம் பயம் இருக்கிற ஒரு காரணத்தினால அங்கிருந்து வந்த அந்த தகவலை பெற்று அவர்கள் ஒரு வழிகாட்டலை கொடுத்திருக்கிறார்கள் நேற்றுதாம் ரெண்டு மணியிலிருந்து ஜெமியத்துள்ளமா இந்த நாட்டுக்கு ஜம்யாவுடைய நிலைப்பாட்டை முஸ்லிம்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதற்காக வேண்டி ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் ஒன்று வைத்திருந்தோம் அது ரெண்டு மூணு மணி வரை நாலு மணிக்கும் நீடித்தது அதை முடித்தவுடனே பிரசிடென்ட் ஹவுஸ்ல நேற்று எமக்கு அழைப்பிருந்தது எல்லா மறுத்தவர்களும் நாம் அங்கு சமூகம் அளித்திருந்தோம் அங்கு சமூக அளித்த தான் இங்கு மினிஸ்டர் அவர்கள் அவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக டிஃபென்ஸில் இருந்து வந்த அந்த ஒரு அச்சல் அச்சம் காரணத்தினால்தான் அவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் நாம் பிரசிடெண்ட்டை சந்தித்து பல விஷயங்களை உரையாடினோம் அது என்ன பேசினோம் என்பதை இன்ஷால்லா நாங்கள் வெறி விரைவில் அதை வெளிப்படுத்துவோம் சாலா இப்பொழுது ஜும்மாவுடைய விஷயத்தை மட்டும் நான் கூறி முடித்துக் கொள்கிறேன் நாம் அந்த இது கலையும்படி நம்முடைய போன் எல்லாம் கையில் எடுக்கிறது வெளியில் தான் போயிருந்தோம் என்னோட மினிஸ்டரும் தொடர்பு கொண்டிருப்பார்கள் நினைக்கிறேன் நான் நான் அங்கு வெளியே வரும் பொழுதுதான் அங்க மினிஸ்டருடைய செக்ரட்டரி அவர்களும் எங்களோடுதான் இருந்தார்கள் அப்ப நாம் அங்கு பிரசிடென்ட் புறச்செழலாக போய் கேட்டோம் நாளைக்கு ஜும்மா செய்கிற விஷயத்தில் டிஃபென்ஸ் டே நிலைப்பாடு என்ன எந்த நாட்டுடைய ஒரு மினிஸ்டர் என்ற அடிப்படையில் நான் அவரிடத்தில் கேட்ட அவர்கள் சொன்னார்கள் நாம் பூர்த்தியான பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் தாராளமாக செய்ய முடியும் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு நான் வெளியே வந்ததற்கு பிறகு தான் இங்கு இப்படியான செய்தி ஒன்று வந்திருக்கிறது அதை நாம் அதிக முயற்சி செய்தோம் அதாவது இல்ல அவர்களும் இந்த நிலைமையை பார்த்து தீர்ப்புண்டெடுத்தெடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் கவர்னர் அவர்கள் கொழும்பு சகோதரர் அசாத் சாரி அவர்கள் நேரத்தில் டிஃபென்ஸோட மற்றது எஸ்டிஎஃப் ஓட எல்லாம் அவர்களும் சில ஆலோசனை செய்தேன் வெஸ்டர்ன் ரோவைன்ஸுக்கு அவர்கள் கவர்னராக இருக்கிற காரணத்தினால் இந்த பகுதியுள்ள மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை செய்த நேரத்தில் என்னோட தொடர்பு கொண்டார்கள் அப்பொழுது நானும் அவர்களுக்கு அறிவித்தேன் பிரசிடெண்டோடு நாம் இது விஷயமாக நேரடியாக பேசுகிறோம் பிரசிடென்ட் வந்து தாராளமாக ஜும்மாக்களை நாம் செய்து கொள்ளலாம் அதுக்குரிய பாதுகாப்புக்கு நாம் ஏற்பாடு செய்கிறோம் என்று சொன்னார் மக்கள் இந்த ரெண்டு மூணு தகவலை வைத்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக இருக்கிறார்கள் இது ஒன்றுமே யாரும் இதை கன்ஃபியூஸ் ஆகிக் தேவையில்லை எங்களுடைய எல்லாரும் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை செய்திருக்கிறார்கள் அதனால் எல்லாருடைய கருத்துக்களை மதித்து மிக இந்த நேரத்தில் இந்த ஊர் எப்படி நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு மூவாயிரம் மசிதிகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே நேரத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அப்படியான எங்களிடத்தில் எந்தவிதமான ஒரு வலி ஒரு ஒரு மீடியா யூனிட்டும் எங்களிடத்தில் இல்லாதது அது ஒரு பெரிய பலகீனமாக இருக்கிறது அல்லா தால அதை போக்கி வைக்க வேண்டும் நாம் எல்லாரும் உள்ளத்தால ஒன்றுபட வேண்டும் இந்த நேரத்தில் எமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் இது அல்லா தமக்கு தரக்கூடிய ஒரு கிருபதான் என்பது நாம் எல்லோரும் உள்ளத்தால ஒன்று சேர வேண்டும் அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சமூகத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் அது நிர்வாகங்களாக இருந்தாலும் அமைப்புகளாக இருந்தாலும் இந்த நாட்டில் உலமாக்கலாக இருந்தாலும் இதனக்கு நாம் இந்த பத்து வருஷமாக ஒவ்வொரு நேரமும் கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் பணிவாக வேண்டிக் கொள்ளக்கூடிய உங்களுடைய அமைப்புகள் கொள்கைகளை உங்களுடைய அனைத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு கலிமா இஸ்லாம் தீன் என்றதில் அல்லாவுக்காக ஒன்று சேருங்கள் இதை இந்த ஒன்று சேர்ந்து அரசியல் ரீதியாகவும் அரசியல் வேற்றுமைகளை கரைந்து அரசியல் ஒரு தலைவத்துவத்துக்கு வாங்க ஒவ்வொருவரும் தான் எடுத்த சரி என்ற பிடிவாதத்தில் நின்னம் என்று சொன்னால் நிச்சயமாக இதுக்கு பிறகு நாம் பெரிய சோதனைக்கு உள்ளாக வேண்டி வரும் அதனால ஜெனி தொல்லமா தன்னுடைய மார்க்க ரீதியான வழிகாட்டு செய்து வந்திருக்கிறது முஸ்லீம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் அவர்கள் அவர்களால் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து வர வேண்டும் இங்கிட்டு கவர்னர் அவர்கள் அவருடைய பொறுப்புகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் இதெல்லோருக்கும் ஒரு ஒற்றுமையான ஒரு இடமாக இருந்து ஜிமேத்லமா என்றும் எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு செயல்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது வேண்டிக் கொண்டு நாம் வழிகாட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் முஸ்லீம் கல்ச்சரல் ரிலிஜியஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அவர்கள் வழிகாட்டிருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனுடைய விஷயத்தை மதித்து கவர்னர் அவர்கள் சில வழிகாட்டலை தந்திருக்கிறார்கள் அதையும் மதித்து இது ஒன்றிலுமே வேற்றுமை கிடையாது இதெல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமைதான் இதுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டலாக இருக்கும் ஒவ்வொரு நிர்வாகமும் ஒவ்வொரு மஸ்ஜிதும் அந்தந்த ஊருக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த என்ன ஜும்மாவை எனக்கோ யாருக்குமோ அது தடுத்து நிறுத்த முடியாது எதுவரைக்கும் என்றால் அச்ச பீதி ஏற்படும் வரைக்கும் அச்சபீதி ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் எல்லா மசிதுக்கும் இருக்கும் என்று சொன்னா அப்படி ஒரு ரூலிங் ஒன்று எல்லா மஸ்ஜிதுக்கும் எனக்கு அமைப்பது கஷ்டமாக இருக்கும் அதனால நாங்கள் ஒவ்வொருவருக்கும் மிக சிறப்பாக பணிவாக வேண்டிக் கொள்கிறோம் ஒவ்வொரு மஜிதும் அவர்களுடைய சூழலை புரிந்து நாற்பது பேர் இருந்தால் ஷாதி மகப்பின் ஜும்மா ஒன்று நிறைவேறிவிடும் எல்லாருமே போக வேண்டும் என்றுதான் இன்றைக்கு இல்லாத ஒரு நிலைமை ஒன்றும் இருக்கிற காரணத்தினாலும் இவைகளை மையமாக வைத்து எந்தெந்த ஊர்ல அமைதியாக உதாரணமாக கொல்பிட்டி மசித எடுத்துக்கொண்டீங்கன்னா கொல்பட்டி மசிதில் உள்ள பக்கத்துள்ள சர்ச்சில் உள்ள ஃபாதர்மாரெல்லாம் வந்து நேற்று டிரஸ்டி போர்டுக்கு சொல்கிறார்கள் நாங்க பாதுகாப்பு தருகிறோம் நீங்க இந்த ஜும்மாவை நடத்துங்க கொல்பட்டியில் வந்து டிஃபென்ஸில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் நீங்க இது நடத்துங்க என்று இப்ப கண்ணியில் பல இடங்களில் இப்படி பல ஊர்களில் அந்தந்த போலீஸ் அதிபர்கள் மற்றவர்கள் பாதுகாப்பு தருவதற்கு எங்க இத பாதுகாப்போட அமைதியாக எல்லோருடைய இந்த வழிகாட்டலை மதித்து நடக்க முடியுமோ அதுக்கு அந்த பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள் எங்க அச்சபீதம் இருக்குதோ அங்க அந்த அடிப்படையில் நடந்து கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன் எல்லாத்தை விட முக்கியமாக நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் துவார் செய்ய வேண்டும் என்ன துவார் வேண்டும் என்றால் இந்த நாடு அமைதியின் பக்கம் திரும்ப வேண்டும் முஸ்லீம்கள் அவர்களுடைய உரிமைகளுடன் வாழ வேண்டும் முஸ்லீம்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் இந்த நாட்டு ஐக்கிய ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் பல சமூகங்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய நாங்கள் இந்த நீனை சரியான முறையில் முன்வைக்க வேண்டும் இதற்காக எல்லோரும் ஒன்றுபட்டு சிறந்த முஸ்லிம்களாக வாழ வல்ல அல்லாஹ் அனைவர்களுக்கும் கிடுமை செய்வாராக இந்த நேரத்தில் இப்படியான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி எனக்கு இந்த நாட்டு மக்களுக்கு இப்படியான ஒரு வழிகாட்டலை செய்வதற்கு உதவிய எங்களுடைய எஸ் எல் உடைய அந்த பொறுப்பானவர்களுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன் அல்லாஹு சாலா உங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் எல்லோருக்கும் கைலை மறக்கத்தை நாடுவாராக گوہرا منی ورق مجھے کئیر آجت مارک وشیل <سؤال> مدا اللہ ورحمد